குருக்கியோ நமக அறிவோம் உண்மையான நான் யார் என்று அறிவதற்கு நமக்கு எது தடையாக இருக்கின்றது என்று பார்த்தோமே ஆனால் நம்மிடையே ஏற்றி வைக்கப்பட்ட அறிவினைக் கொண்டு போலியான ஒரு நான் உருவாகி இருக்கின்றதல்லவா அதுதான் தடையாக இருக்கின்றது சிறு வயது கொண்டே மற்றவர்களால் நம்மீது ஏற்றி வைக்கப்பட்ட பல்வேறு விவரங்களை நாம் அறிவாக சேகரித்து கொண்டு அந்த அறிவினை வைத்து நாம் அனைத்தையும் அறிந்ததாக நான் நான் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம் அந்த நான் என்ற அகந்தை மேலோங்கி நிற்பதினால்தான் நம்மால் உண்மையான நான் யார் என்பதை அறிய முடியாமல் இருக்கின்றேன் இந்த ஏற்றி வைக்கப்பட்ட நான் என்பது உண்மையான நாணை அறிய ஒரு மிகப்பெரிய தடை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நான் என்ற உணர்வை நாம் விட்டுவிட வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் நான் யோகா செய்ய வேண்டுமா அல்லது ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டுமா ராமாயணம் மகாபாரதம் போன்றவைகளை படித்து நான் தெரிந்து கொண்டால் இவைகளெல்லாம் போய்விடுமா பகவத்கீதை படிக்கலாமா இவ்வாறு பல்வேறு சந்தேகங்கள் நம்மிடையே எழுகின்றன மேலும் ஆன்மீகம் என்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக நாமும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம் மனதின் சலனங்களை நாம் கவனிக்காமல் மேலும் மனதை சலனப்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களையே எடுத்து நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம் சரி மனதின் சலனத்தை நாம் நிறுத்த வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் அதற்கு சாஸ்திரம் என்ன கூறியது என்று நாம் கவனித்தோம் இரண்டு விஷயங்களை நமக்கு சாஸ்திரம் எடுத்து கூறியது ஒன்று மனதை ஒரு குறிப்பிட்ட ஒன்றை மட்டும் பற்றி கொண்டு அதையே எப்பொழுதும் விசாரம் செய்தவாறு சிந்தித்தவாறு இருக்கும் பொழுது மனம் சலனங்களின்றி அமைதியை அடையும் என்ற ஒரு வழிமுறையையும் இன்னொன்றாக எண்ணம் அல்லது சிந்தனை எது வந்தாலும் அதை உடனே நிறுத்துவது என்ற ஒரு வழிமுறையையும் நமக்கு சாஸ்திரம் போதித்தது இதிலே நாம் எந்த சிந்தனை வந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பாகுபாடின்றி உடனே அவற்றை நிறுத்தினோமேயானால் அதன் வாயிலாக புதியதாக எழுகின்ற பல்வேறு எண்ணங்களும் சிந்தனைகளும் தடுக்கப்படுகின்றன அப்படி நாம் எண்ணங்கள் எழுவதை உடனடியாக நிறுத்தினோமேயானால் என்ன நிகழும் என்று கவனித்தோமையானால் நம்முடைய பூர்வ சம்ஸ்காரங்களான பழைய எண்ணப்பதிவுகள் சுவடுகள் உள்ளே இருந்து வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் நாம் அறிந்தோ அறியாமலோ அவைகளை நாம் நம் மனதில் பதிய வைத்து இருக்கின்றோம் இவைகள் பிறப்பிலேயே வந்ததாக இருக்கலாம் அல்லது நாம் மிக மிக சிறிய வயதில் இருக்கும் பொழுது நம் மனதில் மற்றவர்களால் ஏற்றிவைக்கப்பட்டதாக இருக்கலாம் அல்லது நாமே பலவற்றை படித்து அறிந்து கொண்டதில் தேடிக்கொண்டதாகவும் இருக்கலாம் இவ்வாறு ஏதேனும் ஒரு வகையில் நாம் உள்வாங்கிக் கொண்ட விஷயங்களே நமக்கு அறிவாக மாறி நம்மை ஒரு நான் என்ற அகங்காரத்திலே ஆட்டிப் படைக்கின்றோம் இந்த நான் என்பதை யார் ஒருவர் அறிந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த உண்மை நாளை எளிதாக அறிந்து கொள்ள முடியும் என்று நாம் இந்த விசாரத்தை மேற்கொண்டு ஆராய்ந்து வருகின்றோம் விசாரங்களை நாம் மேற்கொள்கின்ற பொழுது ஏதேனும் ஒன்றை பற்றி மட்டும் மனம் சிந்திக்கும் பொழுது எண்ணங்கள் நீங்கி அந்த ஒரே சிந்தனையில் மனம் நிலை பெறுகின்றது என்றும் அவ்வாறு ஒரே சிந்தனையில் மனம் நிலை பெறுகின்ற பொழுது அமைதியை அடைகின்றது அந்த நேரத்திலே நமக்கு ஆனந்தம் பூரிக்கின்றது என்று பார்த்தோம் அவ்வாறு நாம் அந்த செயலை தேர்ந்தெடுத்து செய்வதாக இருப்பின் அதில் முழுமையான நம்பிக்கை அவசியம் இருந்தாக வேண்டும் அதை உற்சாகத்துடன் நாம் செய்ய வேண்டும் மேலும் செய்கின்ற காரியத்திலே உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டும் என்று பார்த்து முடித்தோம் அப்படி நாம் ஒரு செயலை நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு உணர்வுபூர்வமாக மேற்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு எது தடையாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய நான் என்ற அகங்காரமே காரணமாக இருக்கின்றது என்பதை அறிந்து அதை நாம் செய்கின்ற அனைத்து செயல்களையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் என்று பார்த்தோம் அந்த ஈஸ்வரன் யார் என்று பார்க்கின்ற பொழுது அது உருவாக்கும் சக்தி அதாவது படைக்கும் சக்தி என்று பார்த்தோம் இவ்வாறு நம்முள்ளே படைக்கும் திறனாக ஈஸ்வரன் இருந்து கொண்டுத்தான் அனைத்தையும் படைத்துக் கொண்டிருக்கின்றான் நம்மிடமிருந்து வெளிப்படுகின்ற எண்ணங்களும் அவனுடைய படைப்புதான் என்பது நமக்கு புரிய வருகின்ற எண்ணங்கள் மட்டுமே அவருடைய படைப்பு என்று எண்ணிவிடக்கூடாது நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கு காரணமான திறமை என்ற அறிவு கூட அந்த பேரறிவான ஈஸ்வரனின் வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து வேண்டும் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய பேரறிவு என்னுள்ளே இருக்கின்றது ஆனால் அது என்னால் அறிய முடியவில்லையே நான் என்னவோ என்னை மிகவும் சாதாரணமாகத்தானே கருதி கொண்டிருக்கின்றேன் என்னை பற்றி எனக்கு தெரியாதா என்னுடைய அறிவை பற்றி எனக்கு தெரியாதா என்று சிலருக்கு சந்தேகம் வரலாம் இங்கு உண்மை என்னவென்றால் நாம் ஏற்றி வைக்கப்பட்ட புற அறிவை கொண்டு இங்கு மதிப்பீடு செய்வதில்லை குறு அறிவை கொண்டு மதிப்பீடு செய்யப்படுகின்ற நான் அகங்கார நானாகிய ஏற்றி வைக்கப்பட்ட நான் என்பதை புரிந்து வேண்டும் நாம் இங்கு கூற வருகின்ற உண்மையான நான் என்பது ஒவ்வொரு உயிருக்குள்ளே அந்தர்யாமையாக இருக்கின்ற அந்த ஈஸ்வரனை பற்றிய நான் என்பதை புரிந்து அத்தகைய மிகப்பெரிய ஈஸ்வர சக்தியில் விளைகின்றதுதான் நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் செய்கின்ற செயல்களை அந்த ஈஸ்வரனுக்கே அர்ப்பணித்து விட வேண்டும் என்றும் பார்த்தோம் அவ்வாறு அர்ப்பணிக்கப்படும் பொழுது என்ன நிகழ்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது நாம் ஒரு மிகப்பெரிய படைப்பாற்றலின் ஒரு கூறு என்று அறிந்து கொள்ள முடிகின்றோம் அதை தெரியாமல் நாம் நம்மை தனிமைப்படுத்தி கொண்டு சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருப்பதினாலே தான் இந்த மனப்போராட்டங்கள் எல்லாம் நிகழ்கின்றது என்பதையும் பார்க்கணும் மனதில் ஏற்படுகின்ற சலனங்களினால் அந்த படைப்பு சக்தியானது பாதிக்கப்படுமா என்று பார்த்ததிலே அது நிச்சயம் அவ்வாறு பாதிக்கப்படாது காரணம் படைக்கின்ற அதுவே அனைத்தையும் அனுபவிக்கின்றது என்கின்றொழுது இங்கு நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை அதனால் வருகின்ற பாவ புண்ணியங்களும் ஒன்றுமில்லை என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள சரி நமக்குள் அந்த படைப்பாற்றலின் அத்தனை மிகப்பெரிய பேரறிவு இருக்கின்றது என்றால் அதை நான் எப்படி நம்புவது எனக்குள் அப்படி ஒன்று இருப்பதாக தெரியவில்லையே நான் என்ன அப்படி பெரிதாக அறிவுடன் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் மனம் சிந்தித்து பார்க்கின்றது ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அரிய உண்மை என்னவென்றால் அனைத்து ஞானங்களின் மூலமான அந்த படைப்பாட்டலில் மிகப்பெரிய சக்தி நம்முள்ளே பொதிந்து கிடக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பதுத்தான் இங்கு ஆச்சரியமான விஷயமாக கருதப்படுகின்ற அந்த மிகப்பெரிய ஞானம் பேரறிவு நம்முள் புதிந்து கிடப்பதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதை பற்றி சிந்திப்போம் ஒரு ஓவியர் இருக்கின்றார் அவர் மிகவும் அழகான பல ஓவியங்களை வரைந்து வெளிப்படுத்துகின்றார் அந்த ஓவியங்களை காணுகின்ற பொழுது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியையும் கண்ணுக்கு குளிர்ச்சியையும் கொடுக்கின்றது நாம் அவரிடம் சென்று இத்தகைய உலகத்தரம் வாய்ந்த ஓவியத்தை உங்களால் எப்படி வரைய முடிகின்றது இதற்காக தாங்கள் என்ன செய்தீர்கள் என்று அவரிடம் கேட்டு பார்த்தோமேனால் அவர் கூறுகின்றார் இது என் உள்ளே இருந்து தானாகவே தோணுகின்றது அதன்படி நான் அவ்வாறு ஓவியம் வரைகின்றேன் மற்றபடி இதில் எனக்கு என்று எந்த ஒரு தனி திறமையும் நான் வளர்த்து கொள்ளவில்லை அது இயல்பாகவே என்னுள் இருந்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நான் படங்களை வரைந்து தள்ளிக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றார் இதுபோல ஒவ்வொரு மனிதர்களிடம் நாம் கூர்ந்து கவனித்தோமேயானால் ஒவ்வொரு திறமை அவர்களிடம் பொதிந்திருப்பதை நாம் கவனிக்க முடியும் ஒரு இசையமைப்பாளரை பார்க்கலாம் பாடகரை பார்க்கலாம் நடன கலைஞரை பார்க்கலாம் சிற்பங்கள் செதுக்குபவரை பார்க்கலாம் மேலும் கணித கோட்பாடுகள் உயிரியல் சித்தாந்தங்கள் போன்றவற்றைகளை வெளிப்படுத்துகின்ற எத்தனையோ வகை வகையான மனிதர்களை நாம் பார்க்கின்றோம் அவர்கள் அனைவருமே தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவது என்பது அவர்கள் சிந்தனையிலிருந்து பிறந்த விஷயமாகத்தான் அது இருக்கின்றது என்பதை நாம் பங்கு அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு ஒரு மனிதனின் சிந்தனையிலே வெளிப்படுகின்ற அந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய கலையாக காண்பவரின் உள்ளத்தை கவர்வதாக இருக்கின்றது எனும் பொழுது அது அந்த மனிதனின் உள்ளே பொதிந்துள்ள மிகப்பெரிய படைக்கும் சக்தியாகிய ஈஸ்வரனின் வெளிப்பாடு என்பதை நன்கு அறிந்து கொள்ளுது அவ்வாறு அந்த மனிதனுக்கும் நமக்கும் படைப்பதில் ஒன்றும் வேறுபாடு இல்லை அவருக்கும் அதே மூளை இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் கை கால்கள் எல்லாம் இருக்கின்றன நமக்கும் அவரை போலவே மூளை இரண்டு கண்கள் காதுகள் கை கால்கள் எல்லாம் இருக்கின்றன அவரால் அவ்வாறு படைக்கப்படும் பொழுது நம்மால் ஏன் முடியாது இதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் முடியாமல் போனதற்கு எது காரணம் என்பதை நாம் சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கவும் வேண்டும் இங்கே மற்றொரு விஷயத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு மிக சிறந்த ஓவியரால் இசை அமைக்க முடியாது அதுவே சிறந்த ஒரு இசையமைப்பாளரினால் ஓவியம் வரைய முடியாது இங்கு ஒருவருக்கு ஒருவர் படைக்கும் ஆற்றல்கள் வேறுபட்டு இருந்தாலும் அந்த படைப்பு திறனுக்கான மூலம் இருவருக்குள்ளும் ஒன்றுதான் இங்கு இருவேறு விதமான படைப்புகள் வெளிப்பட்டாலும் உள்ளே பொதிந்திருக்கின்ற அந்த பேரறிவின் வெளிப்பாடு தான் இத்தகைய படைப்புத்திறன்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த ஆற்றல் வெளிப்பட்டு சிலர் இசையாக சிலர் பாடலாக சிலர் ஓவியமாக சிலர் நடனமாக தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தகைய அளவிட முடியாத ஞானம் நமக்குள்ளும் புதைந்து கிடக்கிறது ஆனால் நாம் அதை அறிந்து கொள்ள தயாராக இல்லை சரி நீங்கள் சொல்வது போல எனக்குள் அப்படி ஒன்று இருப்பதாகவே வைத்துக்கொண்டாலும் அது ஒரு பொழுதும் என்னிடமிருந்து வெளிப்பட்டதாகவே தெரியவில்லையே நானோ பல்வேறு தகவல்களை சேகரித்து கொண்டு கொஞ்சம் அறிவுடன் தானே இருக்கின்றேன் இதில் எப்படி நான் அந்த அளவற்ற நாணத்தை வெளிப்படுத்துவது எனக்கு ஒன்றும் புரியவில்லை கொஞ்சம் புரியும்படி விளக்க முடியுமா என்று சிலர் கேட்பது புரிகின்றது இதற்கு நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று பார்த்தோமேயானால் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு அதன் வாயிலாக புரிந்து கொள்ள முயற்சிகள் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கொண்டு அதிலே ஒரு பென்சிலால் கருப்பு புள்ளியை வைத்து விடுங்கள் அதன் பிறகு அதை கவனித்தீர்களே ஆனால் ஒரு சின்ன புள்ளி கருப்பாக அந்த காகிதத்தில் இருக்கிறது அவ்வாறு ஒரு சின்ன புள்ளி இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு பெரிய காகிதத்தில் தான் இருக்க வேண்டும் என்று புரிகின்றது அதுபோன்றே நாம் பிறந்த சொந்த ஊர் எது என்று ஒருவர் கேட்டார்களே ஆனால் அந்த ஊரின் பெயரை நாம் சொல்லுவோம் அல்லவா அது ஒரு சின்ன ஊர்தான் ஆனால் அந்த ஊர் ஒரு மாவட்டத்தில் அந்த மாவட்டமோ ஒரு மாநிலத்தில் இருக்கின்றது அந்த மாநிலமோ ஒரு நாட்டில் இருக்கின்றது அந்த நாடோ இந்த பூமியில் இருக்கின்றது இந்த பூமியோ ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கின்றது அந்த சூரிய குடும்பமோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றது இதை நாம் பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய பிரபஞ்சத்திலே நாம் பிறந்த சொந்த ஊர் ஒரு சிறு புள்ளி போன்று காணப்படுகின்றது அதுபோன்றே கால அளவை நாம் எடுத்துக்கொண்டாலும் ஒரு வினாடி என்பது ஒரு நிமிடத்திற்குள்ளும் ஒரு நிமிடம் என்பது ஒரு மணிக்குள்ளும் மணி என்பது ஒரு நாளிற்குள்ளும் ஒரு நாள் என்பது வாரத்திற்குள்ளும் வாரம் என்பது மாதத்திலும் மாதங்கள் என்பது வருடத்திலும் வருடங்கள் என்பது யுகத்திலும் விருந்து கொண்டே போகின்றது இவற்றிலிருந்து என்ன நமக்கு புரிகின்றது என்று கவனித்தோமேயானால் எந்த ஒரு சிறிய ஒன்றும் ஒரு மிகப்பெரிய ஒன்றின் கூறு என்று நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது மேலும் இதை பற்றி நாம் விரிவாக சிந்தித்தோமேயானால் நாம் பிறந்த சொந்த ஊரும் இந்த பிரபஞ்சமும் தனித்தனியாக இல்லை அதுபோலவே நிமிடமும் மணியும் நாளும் இந்த யுகமும் கூட தனித்தனியாக இல்லை இரண்டும் ஒன்றுதானே மிகப்பெரிய பிரபஞ்சத்திலே ஒரு பகுதி நாம் பிறந்த சொந்த ஊர் அது அளவற்ற மிகப்பெரிய பேரறிவான ஞானத்திலே ஒரு சிறு புள்ளி நம்முடைய தற்போதைய ஞானம் அந்த புள்ளி அந்த அளவற்ற ஞானத்திலிருந்து பிரிந்து வந்ததல்ல அந்த இரண்டையுமே பிரிக்க முடியாது எவ்வாறு காகிதத்திலே வைக்கப்பட்ட ஒரு புள்ளி காகிதத்திலிருந்து தனியாக பிரித்து எடுக்க முடியாதோ அதுபோல மிகப்பெரிய பேரறிவில் வெளிப்படுகின்ற இந்த சிற்றறிவை நாம் பிரிக்க முடியாது இந்த சிற்றறிவும் பேரறிவும் ஒன்றுதான் என்ற உண்மையை நாம் அவசியம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலானவர்கள் என்ன நினைத்துக் கொள்கின்றார்கள் என்றால் தன்னிடமிருந்து வெளிப்படுகின்ற அறிவு சாதாரண அறிவு என்றும் இறைவனிடமிருந்து வெளிப்படுகின்ற அறிவு தான் பேரறிவு என்றும் பிரித்து பார்க்கின்றார்கள் இந்த இருமைகளால் ஏற்படுகின்ற பிரிவினை காரணமாக அவர்கள் இறைவனை அறிய மறுக்கின்றனர் இங்கு நாம் நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு உயிர்களிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு அறிவு முதற் கொண்டு ஆறு அறிவு வரை அனைத்துமே அந்த ஆதி மூலத்தின் பேரறிவின் வெளிப்பாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அத்தகைய பேரறிவு நமக்குள் இருக்கின்றது என்பதை நம்மால் ஒத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டீர்களே நிச்சயம் அதை நாம் அனுபவித்து ஒத்துக்கொள்ள முடியும் அதை நாம் எப்படி அனுபவத்தில் அடைவது என்பதையும் பார்க்கப் போகின்றோம் அத்தகைய பேரறிவை நாம் அறிந்து கொள்வதற்கு படைக்கும் சக்தியாக உருவாக்கும் சக்தியாக நமக்குள்ளே ஒரு படைப்பாற்றலாக அந்த ஈஸ்வரனே இருந்து கொண்டு இதையெல்லாம் செய்கின்றான் என்பதை அறியும் பொழுது அந்த ஈஸ்வரனே நமக்கு ஆதி குருவாகவும் ஆதி மூலமாகவும் இருக்கின்றார் அவ்வாறு நமக்குள் இருக்கும் படைப்பாற்றல் தான் அந்த ஈஸ்வர சக்தி என்று உணர்கின்ற பொழுது நம்முடைய உண்மையான நாளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அத்தகைய அந்த படைப்பாற்றல் அளவில்லாதது ஆனந்தமயமானது அறிவுமயமானது அதுவே நமக்குள் சின்ன படைப்பாற்றலாக அவ்வப்பொழுது வெளிப்பட்டு இத்தகைய திறமைகளை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது அதன் நாம் ஓவியத்தை வரைகின்றோம் நடனம் ஆடுகின்றோம் இசை அமைக்கின்றோம் என பல்வேறு காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு நாம் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் நம்முடைய வெளிப்பாடு என்று நாம் அகங்காரம் கொள்வேமேயானால் உண்மையான நாணை நாம் அறிந்து கொள்ள அதுவே தடையாக அமைந்துவிடுகின்றது ஆகவே நம் உள்ளே அந்தர்யாமியாக இருக்கின்ற அந்த ஆதி மூலத்தின் ஈஸ்வரனின் வெளிப்பாடு இந்த ஞானம் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சாதாரண இந்த ஞானத்திற்கும் பிரபஞ்ச ஞானத்திற்கும் ஒரு வேறுபாடும் கிடையாது இரண்டும் ஒன்றுதான் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ளவே சரி அவ்வாறு நமக்குள் அந்த மிகப்பெரிய ஞானம் இருக்குமானால் அதை நாம் எப்படி வெளியே கொண்டு வருவது இது அனைவருக்கும் உண்டாகின்ற சந்தேகம்தான் இதற்கு நாம் நம் இயல்பு வாழ்க்கையிலிருந்து ஒன்றை உதாரணமாக எடுத்துக்கொண்டு கவனித்தோமேயானால் அந்த உண்மை நமக்கு விளங்க ஆரம்பி தற்பொழுது நவீன இயந்திரத்தின் வாயிலாக நாம் நம் வீடுகளில் ஆழ்துளை கிணறு தோண்டுகின்றோம் அவ்வாறு ஒரு கிணறை நாம் முந்நூறு அடி ஐநூறு அடி என்ற ஆழத்தில் தோண்டிவிட்டு அதிலே குழாய்களை சொருகிவிட்டு அதன் பிறகு ஒரு பம்பு செட்டு மாற்றி அதிலிருந்து நாம் நீரை வெளியே எடுக்கின்றோம் இது அனைவருக்கும் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சாதாரண நிகழ்வு இதிலே நாம் அவ்வாறு ஒரு ஆழ்துளை கிணறு போட்டுவிட்டு அதிலே ஒரு மின் மோட்டாரை பொருத்தி அதை மின்சாரத்தில் இணைத்துவிட்டு சுச்சியை போட்டவுடன் நீர் வெளியே வந்துவிடுமா என்று கவனித்தீர்களேயானால் நிச்சயமாக நீர் வெளியே வராது நிலத்தின் அடியில் உள்ள நீரை நாம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் முதலில் நாம் அவ்வாறு நிலத்தின் உள்ளே சொருக்கப்பட்ட குழாய்களிலே நீரை ஊற்ற வேண்டும் வெளியிலிருந்து நாம் நீரை சிறிது சிறிதாக ஊற்றி அந்த முன்னூறு அடி ஆழம் அல்லது ஐநூறு அடி ஆழத்தில் உள்ள குழாய்களை நாம் நிரப்புகின்ற பொழுது அந்த குழாயில் நீர் நிறைந்து நிலத்தடி நீரும் இந்த நீரும் ஒன்றாக மாறி அந்த மின் மோட்டார் வரை நீர் நிரம்பி நிற்கும் அதன் பிறகு நாம் மின்சார சுட்சியை போட்டால் நீர் வெளியே வந்து கொட்டோ கொட்டு என்று கொட்டுகின்றது இவ்வாறு நாம் ஒரு நிலத்தின் அடியிலே இருக்கின்ற நீரை வெளியே எடுக்கின்ற இதே விஷயத்தைத்தான் நம்முள்ளே பொதிந்து கிடக்கின்ற ஞானத்தை எடுப்பதற்கும் நாம் செய்தாக வேண்டும் எப்படி அதாவது நமக்குள் இருக்கும் ஞானத்தை நாம் வெளியே கொண்டு வர வேண்டுமென்றால் முதலில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஞானத்தை உள்ளே செலுத்த வேண்டும் வெளியே இருந்து உள்ளே போனது உள்ளே உள்ளதை அப்படியே வெளியே கொண்டு வந்துவிடும் அத்தகைய ஆதி ஞானம் நம் உள்ளே உறைந்து கிடைக்கின்றது அதுதான் நமக்கு ஆதி குரு ஆசிரியர்களுக்கு எல்லாம் ஆசிரியர் அதுவே முதல் ஆசிரியர் அதுவே ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரனே ஞானத்தை வெளிக்கொண்டு வர ஒரு தூண்டுகோளாக நமக்கு இருக்கின்றார் அந்த வகையிலே நாம் நம்மிடையே உள்ள நம் உள்ளே இருக்கின்ற அந்த ஞானத்தை வெளியே கொண்டு இந்த விசாரத்தை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு நாம் விசாரத்தை மேற்கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தீவிரமாக ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நம் உள்ளே சிறிது சிறிதாக ஞானம் ஊற்றப்படுகின்றது இந்த ஞானம் சிறிது சிறிதாக உள்ளே நுழைந்து நம் உள்ளே பொதிந்து கிடக்கின்ற மிகப்பெரிய ஞானத்தை வெளியே கொண்டு வந்து விடுகின்றது இதைத்தான் நாம் ஆழ்துளை கிணற்றிலிருந்து நீரை வெளியே கொண்டு வர என்ன செய்கின்றோமோ அதே முறையைத்தான் நாம் இந்த ஞானத்தை வெளியே கொண்டு வருவதற்காக செய்து கொண்டிருக்கோம் பொதுவாக நாம் வெளியிருந்து அறிந்து கொண்ட கல்வி அறிவு வேறு உள்ளிருந்து நாம் வெளிப்படுத்துகின்ற உண்மை அறிவு வேறு கல்வி என்பது வெளியிலிருந்து உள்ளே செல்வது அறிவு என்பது உள்ளிருந்து வெளியே வருவது இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் நன்கு புரிந்து கொள்ளவில்லை அத்தகைய உள்ளே இருக்கின்ற அறிவை நாம் வெளியே கொண்டு வருவதற்காக ஒரு எளிய வழிமுறையை சாஸ்திரம் நமக்கு போதிக்கின்றது அதைத்தான் ஏற்கனவே சாஸ்திரம் இரண்டு வகைகளில் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை முழுவதுமாக நீக்கி அந்த பேரறிவை வெளி குணர வழிவகை எடுத்து கூறியது அதிலே ஒன்று ஏதேனும் ஒன்றை மட்டும் நினைத்து கொண்டு விசாரம் செய்வதின் வாயிலாக நம்முடைய எண்ணங்கள் அழிந்து அந்த அமைதி உண்டாகிவிடும் அந்த அமைதியின் வாயிலாக ஆனந்தம் வெளிப்பட்டுவிடும் அந்த ஆனந்தத்தின் வாயிலாக நம்முடைய அறிவு பிரகாசிக்கும் என்று நாம் பார்த்தோம் இன்னொரு வகையிலே அவ்வப்பொழுது எழுகின்ற எண்ணங்களை அப்பொழுதே தடுத்து நிறுத்திவிட வேண்டும் அதனால் எண்ணங்கள் எழுவது வெகுவாக குறைந்து உள்ளே ஒரு அமைதி திரும்பும் அந்த அமைதியின் வெளிப்பாடாக ஆனந்தம் உண்டாகும் அந்த ஆனந்தத்தின் வாயிலாக அறிவு பிரகாசிக்கும் என்று நாம் பார்த்தோம் இதிலே ஏதேனும் ஒன்றை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு விசாரத்தை மேற்கொள்கின்றோமே அந்த வகையிலே நாம் தற்பொழுது மனதை எடுத்துக்கொண்டு விசாரித்து வருகின்றோம் அந்த மனம் என்பது வேறு ஒன்றுமல்ல அதுவே ஈஸ்வரன் என்பதையும் நாம் இதற்கு முந்தைய வகுப்புகளில் அறிந்து கொண்டோம் அந்த ஈஸ்வரனே ஒவ்வொரு எண்ணங்களாக படைக்கின்றது அந்த படைப்பின் வெளிப்பாடாக ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கின்றது அந்த செயல்களை நாம் அந்த ஈஸ்வரனுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் என்ற வகையிலே பாடங்களை நாம் பார்த்து வருகின்றோம் அத்தகைய ஈஸ்வரனே நம்முள் உருவாக்கும் சக்தியாக படைக்கும் சக்தியாக இருக்கின்றார் என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம் சரி அவ்வாறு ஒரு பொருள் ஒரு வஸ்து இருக்குமேயானால் அதற்கு ஒரு பெயர் இருந்தாக வேண்டும் அல்லவா அந்த பெயர் இருந்தால்தானே நாம் அதை இன்னது என்று அறிந்து கொள்ள முடியும் உதாரணமாக நாம் இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்களை பார்க்கின்றோம் எவ்வளவோ மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் என்று பார்க்கின்றோம் அவைகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு பெயரையும் வைத்திருக்கின்றன ஏன் அவ்வாறு பெயரை வைத்திருக்கின்றோம் என்றால் அந்த பெயரை குறிப்பிட்ட உடனே நமக்கு அந்த பொருள் விளங்க ஆரம்பிக்கின்றது என்பதற்காக பெயர்களை கொடுத்து வைத்திருக்கின்றோம் அதுபோல நாம் வைத்துக்கொண்ட பெயர்களை எடுத்துக்கொண்டேமேயானால் அம்மா அப்பா டிவி டீ காஃபி புத்தகம் நாய் கொசு செல்போன் கம்ப்யூட்டர் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயரை நாம் கொடுத்திருக்கின்றோம் அவ்வாறு ஒரு பெயர் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு பொருள் நிச்சயம் இருந்தாக வேண்டும் என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம் இங்கே பொருள் என்பது ஒரு வார்த்தையின் அர்த்தம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது ஒரு பெயரை சுட்டிக்காட்டுகின்ற பொருள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே நாம் பல்வேறு பொருள்களுக்கு பெயர் வைத்திருக்கின்றோம் அதே பெயர் ஒவ்வொரு மொழியிலும் மாறுபடுகின்றது ஒரே பொருளுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன உதாரணமாக நம்மை பெற்ற தாயை நாம் தமிழிலே அம்மா என்று அழைக்கின்றோம் அதுவே ஆங்கிலத்தில் மதர் என்று அழைக்கின்றார்கள் இந்தியிலோ மாதாஜி என்று கூறுகின்றார்கள் மலையாளத்தில் அம்மே என்று சொல்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் அதாவது இங்கு பொருள் என்பது உயிர் மற்றும் உயிர் அல்லாதது என்ற அனைத்தையும் நாம் பொதுவாக எடுத்துக்கொண்டு பேசுகின்றோம் அந்த வகையிலே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெயர் இருக்கின்றது ஒரு சொல் இருக்கின்றது அந்த சொல்லின் உச்சரிக்கின்ற ஒளி வடிவம் மாறலாம் ஆனால் அந்த பொருள் மாறாது அத்தகைய பொருளுக்கும் சொல்லுக்கும் உள்ள தொடர்பை நாம் சற்று சிந்தித்தோமே ஆனால் நாம் அந்த ஈஸ்வரனை எந்த சொல்லால் அழைத்தால் சரியாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒரு சொல் வெளியில் வர வேண்டும் என்றால் முதலில் அது மனதில் அல்லது புத்தியிலிருந்து தோன்ற வேண்டும் அம்மாவை பார்த்தவுடன் அது அம்மா என்று தோன்றுகின்றது அதன் பிறகு அம்மா என்ற சொல் மனதில் உதிக்கின்றது பின் அந்த சொல் ஒளி வடிவம் பெறுகின்றது எண்ணங்களும் சொல்லுக்கும் பொருளுக்கும் உள்ள தொடர்பு தான் இது ஒரு எண்ணம் உதயமாவதற்கு ஒரு சொல்லும் ஒளியும் அவசியமாகின்றது நம்மிடம் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன அந்த ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களில் ஒரு எண்ணம் சொல்லாக வெளிப்பட்டு ஒரு பொருளை குறிக்கின்றது இந்த உலகில் உள்ள அனைத்து படைப்புகளுக்கும் பின்னால் ஒரு படைப்பாற்றலாக ஈஸ்வரன் இருக்கின்றார் என்று கண்டோம் அந்த ஈஸ்வர சக்திக்கு ஒரு பெயர் வேண்டுமல்லவா அந்த பெயரானது அந்த சக்தியின் அந்த படைப்பாற்றலை குறிக்கும் சொல்லாக இருக்க வேண்டும் அல்லவா அந்த வகையிலே இயற்கையான சொல்லாக இருக்க வேண்டும் அந்த சொல் படைப்பை குறிப்பதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நம்முடைய பண்டைய ரிஷிகள் ஓம் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்தார்கள் ஏன் ஓம் என்ற சொல்லை தேர்ந்தெடுத்தார்கள் வேறு ஏதாவது ஒரு சொல்லை தேர்வு செய்திருக்கலாமே என்று கேட்டீர்களேயானால் ஓம் என்ற சொல்லிலே மூன்று விதமான ஒளியில் சப்தங்கள் உள்ளடங்கியிருக்கின்றன அவைகளை ஆ ஹூ இம் என்று மூன்று எழுத்துக்களில் தொகுத்து ஓம் என்று அழைக்கின்றோம் இந்த மூன்று எழுத்தையும் வேகமாக கூறினால் ஓம் என்ற ஒரு சொல் வரும் சரி வந்துவிட்டு போகட்டும் அதனால் என்ன சிறப்பு என்று கேட்டிருக்கலையானால் ஒவ்வொரு ஒளிக்கும் ஒரு பிரிவு இருக்கின்றது அதுபோல ஓம் என்ற ஒளிக்கும் இந்த மூன்று பிரிவுகள் தேவைப்படுகின்றன சரி இவ்வாறு ஆ உ இம் என்று மூன்று சொற்களை பிரித்து கூறுவதனால் சிறப்பு வந்துவிடுமா என்று கேட்டீர்களே இதற்கு நாம் இரண்டு விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இயற்கை படைக்கப்பட்ட இந்த இயற்கை ஒழுங்கு இரண்டாவது தொழிற்பெயர் அதாவது இந்த படைப்பாற்றல் அல்லது உருவாக்கும் சக்தி என்பது நமக்குள் இயல்பாகவே இருக்கிறது நாம் அதோடு தான் இயற்கையாகவே பிறக்கின்றோம் அதைத்தான் இந்த சொல் நினைவுபடுத்துகின்றது இந்த ஓம் என்ற சொல் இயற்கையாகவே பிறந்திருக்கின்றது அது தொழிற்படுகின்றது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது ஓம் என்ற சொல் என்ன தொழிலை செய்கின்றது எதற்காக அதை தொழிற்பெயர் என்று அழைக்கின்றோம் என்று கவனித்தோமையானால் சாதாரணமாக நீங்கள் உங்கள் வாயை திரவுங்கள் அதிலே ஆ என்ற சப்தம் இயல்பாக வெளிப்படும் அப்படி வந்த சப்தத்தை நீண்ட நேரம் உங்களால் நிறுத்தி வைக்க முடியாது ஆ என்று சொல்லும்போது மூச்சு வெளியே போகும் சட்டென்று நின்று போகும் அதை இயல்பாக நிறுத்த வேண்டும் என்றால் அந்த வார்த்தையை குவியுங்கள் தானாக அந்த ஆ என்ற சப்தம் ஊ என்று மாறிவிடும் அவ்வாறு ஊ என்று வாயை குவித்து மூடிப்பாருங்கள் உம் என்று முடிந்துவிடும் இதைவிட இயல்பான ஒரு சப்தத்தை உங்களால் உருவாக்க முடியுமா என்று நீங்களே முயற்சித்துத்தான் பாருங்களேன் இந்த ஓம் என்பது ஒரு இயற்கையான இயல்பான ஒளி சப்தம் இது ஏதோ கேட்பதற்கு சாதாரணமாகத்தான் தெரிகிறது ஆனால் இதில் பொதிந்துள்ள மிகப்பெரிய உண்மை விளங்க வேண்டுமென்றால் இந்த ஓமை நன்கு உணர்ந்து உச்சரித்து பழக வேண்டும் இதுவே நீங்கள் மற்ற கடவுளின் பெயர்களை சொல்லி பாருங்களேன் இவ்வளவு எளிமையாக உங்களால் கூறிவிட முடியுமா முயற்சித்து பாருங்கள் அவ்வாறு நீங்கள் முயற்சித்து கூறுகின்ற கடவுளின் பெயர்களிலே இரண்டு வகைகள் இருக்கின்றது ஒன்று இடுகி பெயர் மற்றொன்று காரணப் பெயர் சரி அதற்கும் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்று கேட்டீர்களே ஆனால் இங்கு ஓம் என்ற சொல் ஒரு காரண பெயர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன காரணம் என்றால் நமக்குள்ளே இருக்கும் படைப்பாற்றல் தான் ஈஸ்வரன் என்று நாம் பார்த்தோம் அந்த படைப்பாற்றல் என்ன செய்யும் என்று கவனித்தீர்களேயானால் முதலில் படைக்கும் பின்பு படைத்தவற்றை காக்கும் வேண்டாத அல்லது காலாவதியான படைப்புகளை அளிக்கும் இவ்வாறு படைக்கும் காக்கும் அளிக்கும் முத்தொழில்களை இந்த ஈஸ்வரன் புரிகின்றது அது எப்படி அளிப்பதை நாம் படைப்புடன் ஒப்பிட முடியும் என்று சந்தேகம் எளிமையானால் எந்த ஒன்றையும் அளிக்காமல் படைக்க முடியாது நாம் எதை படைக்க வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு சக்தி வேண்டும் அந்த சக்தி நாம் உண்ணும் உணவில் இருக்கின்றது அந்த உணவை உண்டு ஜீரணம் செய்து அதிலிருந்து பெற்ற சக்தியால் நாம் இந்த உடல் என்ற படைப்பை படைக்கின்றோம் அதுபோலவே மிகப்பெரிய மலையை உடைத்து அதிலிருந்து கற்களை எடுத்து சிலை செய்கின்றோம் இப்படி ஒன்றை அழிப்பதும் மற்றொன்றை படைப்பதுமாக இரண்டையும் சேர்ந்தே தான் நாம் செய்கின்றோம் ஆனால் அதை நாம் கவனித்து புரிந்து இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலையும் மூன்று கடவுளர்கள் செய்வதாக கூறுகின்றார்கள் அந்த மூன்று கடவுளும் ஒன்றுதான் அதில் வேறுபாடு கிடையாது காரணம் அந்த மூன்றும் ஒரே சக்தியாகிய ஈஸ்வரன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஈஸ்வர சாநித்தியம் நம் ஒவ்வொருக்குள்ளும் தொடர்பிட்டு பிரகாசித்துக் கொண்டுத்தான் இருக்கிறது நாம் தான் அதை அறியாமல் இருக்கின்றோம் அந்த மூன்றும் ஒரு சக்தி தான் என்றால் அதற்கு ஒரு பெயர் இருக்க வேண்டுமல்லவா ஒரு பொருள் என்று இருந்தால் அதற்கு ஒரு பெயர் இருந்தாக வேண்டுமல்லவா அந்த பெயர்தான் ஓம் என்ற பிரணவம் ஆகின்றது அது எப்படி ஓம் என்பதை மட்டும் நாம் அந்த ஈஸ்வரனுக்கு பெயராக வைத்துவிட முடியும் என்று கவனித்தோமே ஆனால் ஆ என்று சொல்லும் பொழுது ஒரு சொல் பிறக்கிறது ஊ என்று சொல்லும் பொழுது அந்த சொல் நிலைக்கிறது ஏனெனில் ஆ என்ற சப்தத்தை நீண்ட நேரம் நிலைத்து சொல்ல முடியாது மூச்சுக்காற்று வேகமாக வெளியேறிவிடும் அதனால் ஊ என்ற சொல்லும்போது நீட்டி நிலைத்து சொல்ல வேண்டுமானால் சொல்லி முயற்சித்து பாருங்கள் அதன் பிறகு உம் என்று சொல்லும்போது அந்த சொல் முடிகிறது ஆக ஆ உ இம் என்ற இந்த மூன்று எழுத்திலே பிறத்தல் நிலைத்தல் அளித்தல் என்ற மூன்று செயல்கள் நடைபெறுகின்றன இப்படி தோற்றம் நிலைப்பு முடிவு என்ற மூன்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரு வார்த்தையில் சொல்வது என்றால் அது ஓம் என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் அந்த ஓம் என்ற பிரணவம்தான் இயல்பான சப்தம் அதுவே இயற்கையான சப்தம் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஓம் என்ற பிரணவம் படைத்தல் காத்தல் அளித்தல் என்ற முத்தொழிலையும் கூறுகின்ற ஒரு சொல் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் நாம் அந்த ஈஸ்வரனை ஒரு ஓம் என்ற பெயரிட்டு அழைக்க வேண்டும் பெயர் இல்லாமல் அப்படியே வைத்துக்கொள்ளக்கூடாதா என்ற சந்தேகம் சிலருக்கு வரலாம் பொதுவாக ஒரு பெயர் இல்லாமல் ஒன்றை நாம் எளிதாக அறிந்து கொள்ள முடியாது உதாரணமாக அம்மா என்று சொன்னால் நமக்கு உடனடியாக நம்முடைய தாயின் நினைப்பு வந்துவிடுகின்றது அதுவே காதலி என்று சொன்னால் உடனே காதலனின் முகம் மலருகின்றது லட்டு என்று சொன்னால் நாக்கில் எச்சில் ஊறுகின்றது இதிலிருந்து ஒரு பொருளை குறிக்க ஒரு சொல் அவசியமாகின்றது அந்த சொல்லின் மூலமாக நம்முடைய உணர்ச்சிகள் வெளிப்படுகின்றது இங்கு நன்கு கவனித்து பாருங்கள் எதை நாம் பெயரிட்டு அழைத்தாலும் அந்த பெயரின் வாயிலாக ஒரு உணர்ச்சி உணர்வு வெளிப்படுவதை கவனிக்க முடியும் யாரெல்லாம் இவ்வாறு அந்த உணர்வு பூர்வமாக ஒரு செயலை செய்கின்றார்களோ அவர்கள்தான் தன்னை யார் என்று எளிதாக அறிந்து கொள்ள முடிகின்ற அந்த வகையிலே தான் நாம் ஏற்கனவே கூறப்பட்ட மூன்று வழிமுறைகளிலே நம்பிக்கை உற்சாகம் மற்றும் உணர்வு என்ற மூன்று விஷயங்களின் வாயிலாக சாஸ்திரம் அந்த ஈஸ்வரனை எளிதாக அறிந்து கொள்ள முடியும் என்று நமக்கு அறிவுறுத்த வருகின்றது இங்கு ஓம் என்ற ஒரு சொல் நமக்குள் அந்த மாபெரும் படைப்பாற்றலை நமக்கு உணர்த்துகின்றது நாம் அந்த சக்தியை உணர வேண்டும் அந்த படைப்பின் உச்சக்கட்டத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் தன்னைத்தான் அறிதல் நிகழ்கின்றது அதை விடுத்து மற்ற எதை செய்து கொண்டிருந்தாலும் அங்கு நான் யார் என்ற தன்னை அறிதல் நிகழ்வதில்லை என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ளவும் ஒவ்வொருவரிடமிருந்தும் தனித்திறமை ஆற்றல் வெளிப்படுவது என்பது எல்லாமே அந்த ஈஸ்வரனின் ஆற்றலின் வெளிப்பாடு என்பதை வெளிப்படுத்துவதாகத்தான் இந்த ஓம் என்ற ஒற்றை சொல் விளங்குகின்றது அது எப்படி அந்த ஓம் என்ற சொல்லுக்குள் மறைந்து கிடைக்கும் நம் ஆற்றலை குறிக்கின்றது என்று கேட்டீர்களேயானால் அந்த ஓம் என்ற பிரணவ இயல்பான ஒரு மொழியாகவும் அதே சமயம் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலையும் புரிவதாகவும் நாம் பார்த்தோம் அத்தகைய நமக்குள் இருக்கும் அளவற்ற படைப்பாற்றலின் பெயர்தான் ஓம் என்பதையும் நாம் தற்பொழுது அறிந்து கொண்டோம் எப்படி ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு வார்த்தை இருக்கின்றதோ அதுபோலவே நமக்குள் அந்த படைக்கும் சக்தியின் பெயரைத்தான் ஓம் என்று நாம் அறிந்து கொண்டோம் இத்தகைய நமக்குள் ஒரு சக்தி இருக்கின்றது என்று புரிகின்றது அந்த சக்திக்கு ஒரு ஒளி வடிவம் ஓம் என்பதும் புரிகின்றது அதற்கு இவ்வாறு ஒரு பெயர் வைத்திருப்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இதனால் நமக்கு என்ன பயன் என்று சிலருக்கு சந்தேகம் வருகின்றது இங்கு இந்த ஓம் என்ற பெயரை வைத்து அந்த ஈஸ்வரனை நாம் அறிந்து கொள்வது எதற்காக என்றால் நமது நோக்கம் அந்த மிகப்பெரிய சக்தியை வெளியே எப்படி கொண்டு என்பதுதானே அதைத்தானே எவ்வளவோ பெரிய அறிஞர்களும் மகான்களும் தோன்றி நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் அவர்கள் அத்தகைய மிகப்பெரிய உண்மைகளை உலகுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்ற பொழுது அவர்கள் வாயிலாக எத்தனையோ கண்டுபிடிப்புகள் சாதனங்கள் என்ற படைப்பாற்றல் வெளிப்பட்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்குள் இருக்கும் அதே படைப்பாற்றல் தானே நமக்குள்ளும் இருக்கின்றது அவர்கள் அதை வெளியே கொண்டு வந்தார்கள் நமக்குள் அது வெளியே வராமல் உறங்கி கிடக்கின்றோம் அந்த உறங்கி கிடைக்கின்ற படைப்பாற்றை நாம் வெளியே கொண்டு வருவதைத்தான் இங்கு திருப்பள்ளி எழுச்சி என்று நாம் அழைக்கின்றோம் இவ்வாறு நாம் திருப்பள்ளி எழுச்சியின் வாயிலாக அந்த உறங்கிக் கொண்டிருக்கின்ற உள்ளுணர்வை எழுப்பிவிட வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோமே ஏற்கனவே கூறியது போன்று நம்மிடம் தோன்றுகின்ற எண்ண சிதல்களை நாம் நிறுத்தியாக வேண்டும் அந்த எண்ண அலைகள் எப்படி வருகின்றன என்று முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஏற்படும் அனுபவங்கள் நமக்குள் ஒரு பதிவை உண்டாக்குகின்றன நாம் பார்ப்பது கேட்பது நம்மை சுற்றி நிகழ்கின்ற நிகழ்வுகள் அனைத்துமே ஒரு பதிவை உண்டாக்குகின்றன சிறிது காலம் கழித்து அந்த பதிவு சம்பந்தமான ஒரு நிகழ்வு ஏற்படும் பொழுது பழைய பதிவிலே இருந்து எண்ணலைகள் தோற்றுவிக்கப்படுகின்றன் உதாரணமாக ஒருவன் நமக்கு நல்லது செய்துவிட்டான் என்றால் அது ஒரு பதிவாக நமக்குள் இருந்துவிடுகின்றது அடுத்த முறை அவனை பார்க்கும் பொழுது இவன் நல்லவன் நமக்கு நல்லது செய்தவன் என்ற எண்ணங்கள் உண்டாகிவிடுகின்றன இப்படி ஒன்று இரண்டு அல்ல ஆயிரக்கணக்கில் நமக்குள் பதிவுகள் இருக்கின்றன நமக்கே தெரியாது எவ்வளவு என்று அந்த அளவுக்கு நம்முள் பதிவுகளை நாம் பதித்து வைத்துக் கொண்டிருப்பதைத்தான் சம்ஸ்காரம் அல்லது வாசனை என்று அழைக்கின்றோம் நம்மை சுற்றி நிகழ்பவை எல்லாமே இந்த சம்ஸ்காரத்திலே மோதி புது புது எண்ண அலைகளை உருவாக்கிக் கொண்டே இருக்கின்றன இந்த எண்ண அலைகளின் ஓட்டத்தை நிறுத்த வேண்டும் என்றால் ஒன்று சம்ஸ்காரம் என்ற பதிவுகள் இருக்கக்கூடாது அல்லது வெளியிலிருந்து வருகின்ற புலன் தரும் செய்திகள் இருக்கக்கூடாது இந்த புலன் தருகின்ற செய்திகளை சம்ஸ்காரத்தில் நாம் மோதவிடக்கூடாது என்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நாம் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதற்காகத்தான் இந்த பிரணவ மந்திரத்தை ஓங்காரத்தை உணர்வு பூர்வமாக அறிந்து ஜபம் செய்வதன் வாயிலாக இது சாத்தியமாகின்றது என்று சாஸ்திரம் நமக்கு எடுத்து கூறுகிறது சாதாரணமாக வெறுமனே வாயினால் ஓம் ஓம் என்று முனுமுணுப்பதினாலே ஒரு பயனும் உண்டாகப் போவதில்லை அப்படி வாயினால் ஓம் ஓம் என்று ஓம்காரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற சிறிது காலத்திலேயே மனதும் மூளையும் சோர்ந்து போய் தூக்கம்தான் வந்துவிடுகின்றது அதை தவிர வேறு ஒரு பயனும் அந்த ஓம்காரத்தை வெறுமனே உச்சரிப்பதால் உண்டாகப் போவதில்லை யார் ஒருவர் இந்த ஓம்கார பிரணவத்தின் அர்த்தத்தை அறிவுபூர்வமாக அறிந்து கொண்டு கூறுகின்றார்களோ உணர்வு பூர்வமாக ஜபிக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த உண்மை அறிவு வெளிப்படுகின்றது ஓாரத்தை உணர்வுபூர்வமாக கூறுகின்ற பொழுது எனக்குள்ளே உள்ள ஒரு மிகப்பெரிய படைப்பாற்றல் வெளிப்படுகின்றது அது ஈஸ்வர சக்தியாகவே என்னுள் நிறைந்திருக்கின்றது என்ற உண்மை புரிய ஆரம்பிக்கும் நமக்குள் ஒரு சக்தி இருக்கின்றது அந்த சக்தியின் ஒளிவடிவம்தான் தை அறிவும் ஏற்றுக்கொள்கின்றது அதை விடுத்து மனம் ஒன்றாமல் அது ஏதோ இருந்துவிட்டு போகட்டும் என்ற அளவில் ஓம்காரத்தை நாம் கடமைக்கு உச்சரித்துக் கொண்டிருந்துமேயானால் அதனால் ஒரு பயனும் உண்டாகப் போவதில்லை என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த ஓம்காரத்தை உணர்வு நாம் அதில் ஒன்ற வேண்டும் ஓம் என்பதின் பொருள் அறிந்து உணர்ந்து ஜபம் செய்தால் மட்டுமே அந்த அறிவு பிரகாசிப்பது எளிதில் சாத்தியமாகின்றது இவ்வாறு இடைவிடாமல் ஜபம் செய்வதன் மூலம் முதலாவதாக நமக்கு வெளியிலிருந்து வருகின்ற புலன் பற்றிய செய்திகள் நாளடைவில் குறைய ஆரம்பிக்கின்றது அது எவ்வளவுக்கு எவ்வளவு குறைகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மிடம் ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட அனுபவ பதிவுகள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கின்றன அதாவது நம்முடைய சம்ஸ்காரங்கள் என்ற வாசனைகள் குறைந்து விடுகின்றன மேலும் அதையும் மீறி நம்மிடம் சில அனுபவங்கள் நிகழ்ந்தாலும் அது இந்த உடலுக்குத்தான் நிகழுமே தவிர உள்ளே உரைகின்ற அந்த ஓம்கார சக்திக்கு ஒன்றும் நிகழாது ஏற்கனவே நமக்குள் இருக்கும் வாசனைகள் அனுபவ பதிவுகள் சம்ஸ்காரங்கள் என்பவை இந்த ஓம்காரத்தை தொடர்ந்து ஜபிப்பதினாலே அவைகள் தேய்ந்து மறைகின்றன அது எப்படி நாம் ஓம்காரத்தை உச்சரிப்பதினாலே நம்மிடம் காணப்படுகின்ற சம்ஸ்கார பதிவுகளும் வாசனைகளும் அனுபவப்பதிவுகளும் மறைகின்றன பயனற்றதாகின்றன என்று கேட்டீர்களே நம் நடைமுறை வாழ்க்கையிலே நாம் படித்த படிப்பை இறுதியில் பட்டமாக BA., MA, BSC, PhD, MBBS என்று பலவாறாக போட்டுக்கொள்கின்றோம் ஆனால் இந்த படிப்பு படிப்பதற்கு முன்னால் நாம் படித்த ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு போன்றெல்லாம் படித்ததை போட்டுக்கொள்வதில்லை ஏன் அவைகளை நாம் போட்டுக்கொள்வதில்லை என்று கேட்டால் அவைகளெல்லாம் தாண்டித்தான் நாம் இந்த பட்டப்படிப்பை முடித்திருக்கின்றோம் என்பதனால் அவைகளை நாம் போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதனால் அதை நாம் போட்டுக்கொள்ளாமல் நாம் படித்த பட்டத்தை மட்டும் நம்முடைய பெயருக்கு பின்னால் பிஹெச்டி என்று போட்டுக்கொள்கின்றோம் அதுபோல நாம் நம் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் இந்த உடல் மற்றும் மனம் சார்ந்தவை என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் தற்பொழுது நாம் இந்த ஓங்கார ஜபத்தை தொடர்ந்து ஜபித்து அதை உணர்ந்து கொள்வதனாலே நாம் நம்முடைய அனுபவங்களை தாண்டி நமக்குள் இருக்கும் அந்த சக்தியை நாம் அடையாளம் கண்டு அந்த மாபெரும் படைக்கும் சக்தியாகிய ஈஸ்வரனை நாம் அறிந்து கொண்டதினாலே நம்முடைய பழைய நினைவுகளும் பதிவுகளும் பயனற்றவை ஆகிவிடுகின்றன எப்பொழுது சாதாரண வாழ்க்கையிலே ஒரு பட்டப்படிப்பை படித்த பிறகு நாம் ஆரம்ப கல்வியாக படித்த ஆனா ஆவண்ணா போன்ற திணறி படித்து எழுத்துக்கள் எல்லாம் சாதாரணமாக மாறிவிடுகின்றதோ நாம் எவ்வளவு தூரம் பாதைகளை கடந்து வந்தோமோ அதுபோல இந்த பரம்பொருளாகிய ஈஸ்வரனுடன் நாம் பரிபூரணமாக ஒன்றுகின்ற பொழுது நாம் ஏற்கனவே சேகரித்து வைத்து அனுபவங்களும் மனம் சார்ந்த விஷயங்களும் பயனற்றவையாக மாறிவிடுகின்றன மேலும் இந்த உடலும் மனமும் நானல்ல நான் பூரண சக்தி சுரூபம் இவைகளெல்லாம் என்னுடைய மனதுக்கும் உடலுக்கும் நிகழ்ந்த ஒரு சாதாரண நிகழ்வுகள்தான் ஆனால் அதையெல்லாம் கடந்த ஒரு அறிவுஸ்வரூபமே நான் என்ற உண்மை நானே நான் உணர்ந்து கொள்ள இந்த ஓம்கார ஜபமும் மிகவும் உபயோகமாக இருக்கின்றது ஆகவே விசாரத்தின் வாயிலாக ஏதேனும் ஒன்றை மட்டும் மனதினால் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்பதினாலே நம்முடைய மனம் அமைதியாகி ஆனந்தம் அடைந்து அந்த அறிவை அறிந்து கொள்கின்றது தன்னைத்தான் அறிதலுக்கு தடையாயிருந்த அந்த நான் என்ற அகங்காரம் அகன்று தூய நாண் ஆகிய அந்த பரம்பொருள் பிரகாசிக்கின்றது இவ்வாறு நம்முள்ளே அந்த படைக்கும் சக்தி ஆகிய பிரணவம் வெளிப்பட ஆரம்பித்து விடுகின்றது அந்த சக்தி எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது அந்த சக்தியின் வெளிப்பாடே இந்த உலகம் என்பதையும் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் இந்த உலகம் எவ்வாறு உருவாகியுள்ளது என்பதை தற்பொழுது கவனிக்கின்ற பொழுது வெளியில் உள்ளவை மற்றும் நாம் அவற்றை அறிவது ஆகிய இந்த இரண்டும் சேர்ந்து நிகழும்போதுதான் இந்த உலகம் உருவாகின்றது இந்த உலகம் நாம் எவ்வாறு பார்த்து கேட்டு அறிந்து இருக்கின்றோமோ அப்படித்தானே இருக்கின்றது என்று நாம் கருதிக்கொண்டிருக்கின்றோம் இதுதானே இயற்கை இப்படித்தானே இந்த உலகம் இருக்கின்றது என்று சற்று ஆராய்ந்து பார்த்தோமேயானால் அந்த உண்மை நன்கு புரிய ஆரம்பிக்கின்றது நாம் நினைத்து கொண்டிருப்பது போல இந்த உலகம் அப்படி இல்லை இந்த உலகம் என்பது நம்மால் ஏற்றி வைத்துக் நாம் உண்டாக்கிய உலகம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி இதை நாம் உண்டாக்கிய உலகம் என்று அறிந்து கொள்வது எனக்கு அவ்வாறு தோன்றவில்லையே நான் பார்ப்பது போலத்தானே அனைவருக்கும் இந்த உலகம் காட்சியாகின்றது அப்படி இருக்கும் பொழுது இது நான் மட்டுமே உண்டாக்கிய உலகம் என்று எப்படி நான் ஒத்துக்கொள்வது என்ற சந்தேகம் எளிமையானால் இன்னும் சற்று ஆழமாக இதை நாம் ஆராயும் பொழுது உண்மை புரிய ஆரம்பிக்கின்றன உதாரணமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஐந்து புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த புலன்களின் வாயிலாகத்தான் நாம் இந்த உலகத்தை அறிந்து கொண்டிருக்கின்றோம் இதிலே கண்கள் என்ற புலன் இல்லாத ஒரு பார்வை இருக்கின்றான் என்று வைத்துக் அவனை பொறுத்தவரை இந்த உலகம் அவனுக்கு தோற்றமாகாது நாம் காணுகின்ற காட்சி போன்று அவனுக்கு தோற்றமாகாது அவனுக்கு நிறம் என்ற ஒன்று கிடையவே கிடையாது எவ்வளவு முயற்சி செய்தாலும் நிறம் என்றால் என்ன என்று அவனுக்கு நம்மால் விளங்க வைக்கவும் முடியாது ஆக அவனது உலகில் நிறம் என்ற ஒன்று இல்லாத பொழுது இந்த உலகத்தை அவன் எப்படி பார்ப்பான் என்று சற்று அவனது கண்களற்ற நிலையில் இருந்து நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும் சரி அவனுக்கு இல்லாவிட்டால் என்ன நமக்குத்தான் தெரிகிறதே அவனுக்கு நிறம் தெரியாவிட்டால் நிறம் என்ற ஒன்றே இல்லை என்று ஆகிவிடுமா என்ற அடுத்த கேள்வி நம்மிடம் எழுவது இயல்புதான் இதற்கு நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிறம் ஒன்று இருக்கின்றது நமக்கு ஐந்து புலன்களும் இருக்கின்றது அதில் ஒன்றின் மூலம் நிறம் என்றால் என்ன என்று நாம் அறிந்து கொள்கின்றோம் அந்த புலன்கள் நமக்கு கண்களாக இருக்கின்றது அவனுக்கு கண்பார்வை என்ற ஒரு புலன் இல்லை எனவே அவனை பொறுத்தவரை நிறம் என்பதும் இல்லை நமக்கு ஐந்து புலன்கள் இருக்கின்றன அதனால் கண்கள் என்ற புலன்களின் வாயிலாக நிறத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் ஏன் நமக்கு ஐந்து புலன்கள் மட்டும் இருக்கின்றது என்று என்றாவது யோசித்து பார்த்திருக்கின்றோமா ஆறாவது ஏழாவது எட்டாவது என்ற புலன்கள் இன்னும் இருந்தால் இந்த உலகத்தை இன்னும் சற்று நாம் வேறு விதமாக அறிந்து கொண்டிருப்போம் அல்லவா நம்மால் இருக்கின்ற இந்த ஐந்து புலன்களை கொண்டு மட்டுமே நாம் இந்த உலகத்தை அடையாளம் கண்டு கொள்கின்றோம் அதுவே ஆறாவது மற்றும் ஏழாவது புலன்கள் இருக்குமா என்ற சிந்தனை கூட நம்மால் சிந்திக்க முடியாத அளவிற்கு நாம் இருந்து ஒருவேளை அப்படி ஆறாவது ஏழாவது புலன்கள் நம்மிடம் இருந்துவிட்டால் இந்த உலகம் இன்னும் வேறு சில கோணங்களில் பார்க்க முடியும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நாம் காணும் உலகம் நம்மை பொறுத்தவரை இவ்வளவுதான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையில் மேலும் வேறு ஏதாவது இருக்கலாம் நம்மிடம் அதை பார்ப்பதற்குண்டான புலன்கள் இல்லை என்பதற்காக உலகம் இவ்வளவுதான் என்று நாம் தீர்மானித்துவிடவும் முடியாது அல்லவா சற்றே யோசித்து பாருங்கள் கண் இல்லாதவனுக்கு நிறம் தெரியாதது போல இல்லாத புலன்கள் எதை அறிந்திருக்கும் என்பது நமக்கும் தெரியாத அல்லவா நம்மிடம் ஐந்து புலன்களுக்கு மேல் இல்லை என்பதால் மொத்தமே ஐந்து தான் என்று நாம் முடிவு செய்துவிடவும் முடியாது அல்லவா ஆகவே கண் இல்லாதவனை பொறுத்தவரை பார்வை என்ற ஒன்றே இல்லை பார்ப்பது என்றால் என்ன என்று கூட அவனுக்கு தெரியாது அதுபோல நமக்கு இருக்கின்ற புலன்களை தாண்டி ஒரு உலகம் இருக்கலாம் அது என்ன என்று கூட நமக்கு தெரியாது இதை பற்றி நீங்கள் இன்னும் சற்று விரிவாக யோசித்து பாருங்கள் அவைகள் ஏன் நமக்கு தெரியவில்லை இந்த உலகம் இவ்வளவுதான் என்று நம் புலன்கள் சொல்கின்றன அத்தகைய புலன்கள் இல்லை என்றால் இந்த உலகமும் நமக்கு இல்லை கண் இல்லாதவனுக்கு நிறம் இல்லாதது போன்று நாம் இந்த உலகை நமது புலன்கள் மற்றும் அறிவின் மூலமாக மட்டும்தான் உண்டாக்கி கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்ற உண்மையை நிச்சயம் உணர்ந்தாகவே அந்த புலன்களுக்குள்ளே அந்த அறிவுக்குள்ளே நாம் ஒரு எல்லையை வகுத்துக்கொண்டு உண்டான இந்த உலகத்தை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த உலகம் என்பது இருப்பதல்ல நாம் உண்டாக்கியது என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் பிரணவ மந்திரத்தை ஓம்காரத்தை இடைவிடாமல் ஓதுவதன் மூலமாக நம்மை நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும் அப்படி நாம் நம்மை அறிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற மற்ற விஷயங்களை நாம் இந்த ஓம்காரத்தை உச்சரிப்பதின் வாயிலாக அவைகளை நீக்கிவிட முடியும் இந்த ஓம்கார மந்திரத்தை வெறும் வாயினால் ஓம் ஓம் என்று உச்சரித்துக் கொண்டில்லாமல் அறிவு பூர்வமாக நம்முள்ளே படைக்கும் சக்தியாக அந்த பரம்பொருள் ஈஸ்வரன் இருக்கின்றான் அவனுடைய பெயர்தான் இந்த ஓம் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு அந்த ஓம்கார மந்திரத்தை நாம் ஜபித்து வருவதனாலே அந்த ஈஸ்வரனுடன் இரண்டற கலந்து விடுகின்ற அந்த ஏகாந்த நிலை எளிதில் உண்டாகிவிடுகின்றது அத்தகைய பேரறிவுடன் இந்த சிற்றறிவு ஒரு சிறு கூறு என்பதை நன்கு புரிந்து கொள்ள முடிகின்றது மிகப்பெரிய ஞானத்தை நாம் சிறிய ஞானம் என்று இவ்வளவு நாட்களும் தவறாக புரிந்து கொண்டு அந்த புரிதலின் வாயிலாக மட்டுமே நாம் இருந்து கொண்டிருந்தோம் என்ற நம்முடைய அறியாமை நிலை நமக்கு கொலப்படுகின்றது ஆகவே இந்த ஓம் என்ற மந்திரத்தை உணர்வு உணர்ந்து கொண்டு ஜபிப்பதின் வாயிலாக நாம் எண்ணங்களற்ற நிலையில் மன அமைதியுடன் ஆனந்தமாக என்றும் வாழ முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நன்றி ஓம் தத் சார்